வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக அனலட்சுமியின் இன்றைய குறிப்பு என்ன நேர்களே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற சில சில குறிப்புகள்லாம் நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி அதுக்கு பதில் அனுப்புகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சந்தேகங்களை கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் சௌரியமாக இருக்கும் சொல்கிறதுக்கு ஓகே இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறி பொரியல் பற்றி பொரியலில் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் பச்சை மிளகாய் அப்புறம் இல்லைன்னா வர கிள்ளி போட்டு கட கொளுத்தம்பருப்பு தாளிச்சி விட்டுட்டு பொரியல் பண்ணுவோம் தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி போட்டு இருக்கிறது இல்லையா எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த காரத்தை வந்து பாதி அளவு குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு பொரியலுக்கு நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போடுங்க அந்த ஒரு பச்சை மிளகா அளவுக்கு மிளகுத்தூள் கடைசியாக தேங்காய் போடும்போது மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ மல்லித்தலை எல்லாம் போட்டு பரட்டி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு இப்போது இனிமேல் வெயில் காலம் வருது பாருங்களேன் அந்த வெயில் காலத்தில் நம்மளால் வந்து காரம் அதிகமாக சேர்க்க முடியாது அந்த மிளகு காரம் வந்து ரொம்ப நல்லது உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால குறைக்கும் சளி தொந்தரவு வராது ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் பசியை தூண்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் பொரியல் செய்யும்போது மிளகாயோடைய அளவை பாதியாக குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதில் மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்கணும் மிளகுத்தூள் முதல்ல சேர்க்கக்கூடாது இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது தேங்காய் பூ போடுறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் ஒரு தூ தூவிட்டு ஒரு பெரட்டு பட்டிட்டு தேங்காய் பூ போட்டு எடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நன்றி